ஆகாசத்திலேயே சஞ்சரிக்கிறதுனால மாதரி பதிக்கும் உனக்கு என்ன பராக்கிரமம் உன் வைபவம் என்ன எல்லாத்தையும் பறக்காடி நீ எதவனான் போடு ஆடி காத்துல அம்மியும் நகரும் போது அப்படா எனக்கு என்ன கதியும் கேட்டதா எதையும் பறக்கடிச்சுடுவேன் நான் ஒரு புல்ல போடுறேன் இதை பறக்காடி தஸ்மை திருணம் திருணம் நீ த எஜுதாத்தியம் உடனே மகா வேகத்தோட அந்த புல்லுல பாஞ்சுதான் ஒரு வச்சனம் சொல்றது அப்படிங்கிற வச்சனும் இங்கே தான் வந்துருக்கு ஒரு புல்ல கூட அசைக்க முடியும் கதையை நீவ விருத்து திரும்பி வந்துவிட்டார் வாயு பகவான் என்ன ஆச்சுன்னு தேவாலாம் கேட்டார் அசகம் வித்யாசம் எது எஸ்வரூபம் என்ன என்னால புரிஞ்சு கொள்ள முடியலை இந்திரன் தானே ராஜா வளம் தூதர்கள் அந்த இந்திரன் நானே போ நானே போய் தெரிஞ்சு அப்படின்னு வர அந்த எச்சமும் இவனையும் அவனையே அனுப்பிச்சேன் அவனை வர சொல்ற தான் அந்த எச்சமும் இருக்கான் தேவர்களுக்கு ராஜா இந்திரன் தானே அந்த இந்திரன் வரா அகேந்திரமவ் விஜீத்தியே மகவன் பகவண்டு தே தவத் தோன்லியோ அந்திரஸ்வாசிஸ் ஆஜா பகுசோபன ஹைமவதி தாகம் கோவாத கிமேஜி பார்த்தா ஆறுவதி மங்களாம்பிகர குஜாம்பிக நிக்கிறாளாம் நிக்கிறாளா உமா ஹைமதி அம்பிகா என்ன அவன்மவித்யா சுவரூபணியாச்சனால நிக்கிறாள் ஒசர்க்க தேவேந்திரன் இப்படி பார்த்தான் அம்பாள் தான் நிற்கிறார் அம்பாள் நிக்கிறா அம்பாள் சரணம் அடைஞ்ச அம்மா நீ காட்டு நீ காட்டின அந்த ஸ்வரூபத்தால் தெரிந்து கொள்ள முடியும் நீ காட்டு அப்படிங்கிறார் நீ பார்த்த யட்சஸ்வரூபம் பரம்புருள் அதுதான் பிரம்மஸ்வரூபம் என்று அவள் சொல்றாள் பிரம்மணோவா ஏதையே மஹியத்வமிதிதாம் பெருமை அதனால நீ அந்த பெருமத்தில பிரம்மத்துடைய ஜெயத்துலதான் நீங்கள் உங்களுக்கு ஜெயம் போட்டுக்கணுமே தவிர உங்களுடைய ஜெயத்துல நீ திருப்தியடைய கூடாது ஜெயம் யாருக்குன்னா இந்த பரபிரம்மத்துக்கு தான் ஜெயம் பாக்கி எல்லாருக்கும் தற்காலிகமான ஜெயம்தான் அது நித்தியம் இல்லை ஒருதும் சாஸ்வதமாக நித்தியமா இருக்கக்கூடியது நம் பிரம்மஸ்வது அப்படிங்கறத அம்பாள் சொல்றாள் உபதேசிக்கிறார் இந்திரனை தஸ்மாத் வா அதிதராமிவான் தேவான் எதக்வாயுந்திரஸ்தே ஏனன் நேதிஷ்டம் பிரதமோ இதான் ஜகாரதம் அதனால எல்லா தேவர்களைக் காட்டிலும் இந்த மூணு தேவர்கள் முக்கியம் அக்னிவாயு இந்திரன் அப்படிங்கிற மூணு தேவர்கள் முக்கியம் அந்த மூணு தேவர்களையும் ரெண்டு தேவர்கள் இந்திரன்தான் நேதிஷ்டனாக தலைவனா ஏன்னா இவன் தானே கண்டுபிடிக்க முடிஞ்சது பாக்கி ரெண்டு பேரும் எனக்கு கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு வந்துட்டதுனால நான் கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்கிறதுனால இந்தவான் நேதிஷ்டம் நேதிஷ்டான எல்லாருக்கும் அழைச்சம் தோக்கம் எல்லாருக்கும் மேல தலைவன் இந்திரன் எல்லாருக்கும் தலைவன் என்று ஆனார் ஆதேசம் ஜெயத்தை நமக்கு சொல்றது மாதிரி அந்த வித்தியுத்தெல்லாம் அப்படின்னு அது மின்றது இல்லையா அந்த மின்றதை பார்த்தா உபனிஷத் சொல்றது அது பிரம்மத்தனுடைய தோதிய உனக்கு சொல் அப்படின்னு நீ அது தெரிஞ்சுக்கோ அதுபோல மனசு கண்ணு அது அதிஜோதிஷம் இது அத்தியாத்மிகம் கண்ணு பட் பட் நீ இமைக்கிறது இது இமைக்கிறது இதுல இருந்து நீ பிரமத்தை தெரிஞ்சு இதுல இருந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா சாகர வரையில இமைச்சன் இமைக்க மாட்டா இதுல பிரம்மன் தெரிஞ்சுக்கோ இல்ல பிரம்ம இருக்கு பிரம்மற்கனால தான் கண் இமைக்கிறது என்று இமைக்கிறதுலேன்னு தெரிஞ்சுக்கோ என்று உபனிஷத் சொல்றோம் அதாத்தியாத்மம் எதேதத் வெச்ச தீ வச்ச மனோ அனேன உபஸ்மரதி சங்கல்பகா மனசினால தெரிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டோம் சொன்னாலும் என்ன பண்றதுனால் அந்த மனசு அது கிட்டக்க போறது அந்த பிரம்மஸ்வரூபத்து கிட்டக்க போறது ஆனா அதை தொடர் மனசனால் தான் தெரிஞ்சு கொள்ளணும் இல்லனா உபநியாசம் ஆனாலும் நீ மனசான் நிதித்யாசனம் பண்ணுன்னு உபனிஷத்தே விதிக்கிறது மந்தவியஹான் விதிக்கிறது மனசுக்கு எட்டாதுன்னா மந்தவியஹான் விதிப்பானே அப்படின்னா அந்த பிரம்மஸ்வரூபத்து கிட்டக வரையலும் அந்த மனசு போயிடதே தவிர அதை பிடிக்காது பிடிக்க முடியாது இந்த மனசு கிட்டக வரையலும் ஏன் அப்படின்னா என் நேத்தி நேத்தின்னு எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணி நிஷேதம் பண்ணி எல்லாவற்றுக்கும் அப்பால் பட்டது அது என்ன அப்படிதான் சொல்ல முடியறதே ஏன்னா பிரத்யட்சம் அனுமானம் ஆப்தபட்சனங்கள்லாம் சொன்னே இல்லையா ஆப்தபட்சன்கிறது சப்தம் சப்த பிரமாணம் எவ்வளவு கோட்டி சப்தங்கள் இருக்கோ வாக்கியங்கள் இருக்கோ இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு அது பிரத்யட்சம் எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் பாவம் இருக்கு மானச பிரபஞ்சம் மூணு பிரபஞ்சம் வாசிக்க பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சம் மானசீக பிரபஞ்சம் என்ன விட ஒண்ணு பரிசு பிரபஞ்சத்தை விட வாஜிக பெரிசு அதை விட மாநம் ஏன் அப்படின்னா ஒரு வஸ்து எதுல இருந்தாத்தான் கண்ணு பார்க்கறதுன்னு இருக்கு பிரத்ய பிரமாணத்தை அனுமான அந்த வஸ்து எதுல வராது போனாலும் குருட்டி யோஜனை அந்த வஸ்துவை பத்தி நெனைச்சுட்டே இதைவிட அத பிரபஞ்சம் பெரிசாரு இப்படி எவ்வளவும் இருக்கு அப்படின்னா இவ்வளவும் எப்போ எங்க மறையிறது இவ்வளவும் சுஷுப்தியில மறையறு மகா பிரளயத்துல மறையர் இவ்வளவு கோட்டி நாம கோட்டி நாம ரூபங்களும் மண்ணோட மண்ணாக்கு அந்த மண்ணு பிரளய ஜலத்துல கரைஞ்சு பிரளய ஜலம் பிரளயாக்னியில வறண்டு அந்த பிரளயாக்னி பழைய காற்றுல ஒடுங்கி அந்த காற்று ஆகாசத்திலையும் ஒடுங்கி அதுதான் ஆகாசத்துக்கு ஒடுக்கம் அப்படிங்கறதால தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஆகாசத்துக்கு சிருஷ்டி சொல்றதுனாலே ஆத்மன ஆகாசம் ஆகாசமும் எங்க ஒடுங்குறதுனால ஆத்மாவில ஒடுங்கிறது ஆத்ம இருக்கு நம்ம மனசால பிரதேஷமா பார்த்தாலோ அல்லது சாஸ்திரத்தின் மூலம் விசாரம் பண்ணினாலோ அது கிட்டக ஆகாசமும் ஓடுங்கி அவ்வக்தம் அவ்வக்தம்னா அவ்வக்தம்னா என்ன வியமா தெரியல அது ஒரு சொல்லியாச்சு புரியிறாப்புலயும் இருந்தது மண்ணு தண்ணீர்ல கரையும் தண்ணீர் நெருப்புல அணைஞ்சுடும் நெருப்பு காற்றுல அணைஞ்சுடுங்கிறது எல்லாம் ஏகதேசம் உலகத்துல பாக்குறதுனால வறண்டு போறதூ அணையதான் உலக இயற்கை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் ஆகாசத்துக்கும் லயம் உண்டு அப்படிங்கிறது அனுபவத்துல புரியாதனாலதான் சில சித்தாந்திகள் ஆகாசம் நித்தியம்னு சொல்லிவிட்டது வெவ்வேறு மதஸ்தான் கார்கி உள்பட ஆகாசத்தை நித்தியம்னு சொல்லிவிட்டா காரணம் அவருடைய லயத்தை சாஸ்திரத்தாலதான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஆகாசமும் லயமாயிடுத்து அப்படின்னு சொன்னா எதுல லயமாச்சு நாள் பிரகிருல அந்த பிரகிருதி என்ன நாள் அவ்யக்தம் அவ்யக்தம்னா என்ன தெரியல தெரிஞ்சா தானே வியக்தம் பிரபஞ்சம் தெரியலன்னா அவ்வக்தம் மூலப்பிரகிருந்துதான் பிரபஞ்சம் உண்டாச்சு அதனால மூலப்பிரகிரு தெரியல அப்படிங்கிறவரையு சொல்லிட்டு தெரியலேங்கிறது தெரியலேங்கிறியா தெரியலேங்கிறியா தெரியலேங்கிறது யாருக்கு தெரியாது எனக்கு தெரியல நீதான் பிரம்ம அப்போ அந்த தெரியலேங்கிற அவித்தியக்கும் சாட்சியாக இருக்கு அப்படிங்கிற பயந்தம் தான் சொல்ல முடியல அதுக்கு மேல பிரம்மத்தை பதி சொல்லு பிரம்மத்தை பதினாடியே என் நேத்தி நேத்தின் இதுவல்ல இதுவல்ல நிஷேதசேஷகா ஜெயதாத அசேஷகா பாகவன் நிஷேதந்தான் பண்ண முடியுமே தவிர இதுதான் இதரூபணம் பண்ண முடியாது அப்படின்னு அதுதான் பிரம்மஸ்வரூபம் என்றதுனால மனசு அது கிட்டக போறதே மனசுனால சித்தாந்தம் பண்ண முடியாது அதாத்தியாத்மம் எதே தத் கச்ச தீவிச்ச மனோ அணி என செய்தது உபஸ்மரதி அபிகம் சங்கல்பாசிக்கிறதுக்காக ஒரு மந்திரம் சொல்ற உபனிஷத்துல ஏதோ ஒரு ஜபம் பண்ண ஜபம் பண்ணணும் ஆனா இப்ப நமக்கு போதைங்கிறாள் காமிச்சு விட்டார் ராம ராம கிருஷ்ணா கிருஷ்ண காமிச்சு விட்டார் உபனிஷத்து என்ன பண்ணும்பா அது சொல்றது வனம் வனம் வனம் வனம்னு ஜபம் தனம் தத் நான் அதிச்சுடுவேன் வனம்னாந்திருந்தாவனம் பந்தாவனம் சொல்ல போருமே அப்படிங்கிறது நம்ம சம்பிரதாயம் ஆனா உபனிஷத்து சொல்றது தத்வனம் தத்வனம் இத்தி உபாசித்தவியேஜ தெய்வம் வேதா வேத அபிஹகம் சர்வாணி பூதானி தத்வனம் தத்வனம்னு உபாசன பண்ணணும் இல்லையா பாஷ்யம் எப்படி இருக்குன்னு பாகம் நான் சொல்லிட்டேன் பாகதாள ஒத்து நிடுவேன் பாஷ்யம் என்ன சொல்னா தத்வனம் தசிய வனம் தத்வனம் திராணிஜாத்த பிரத்யேகாத்மஸ்வரூபீயம் தத்வனம் அப்படின்னு பாஷ்யம் பிரத்யேகாத்வஸ்வரூபமாக இருக்க எதுனால் சரீரங்கள் புல்லு முளைக்கிறது மாதிரி சசியம் இவ மரத்திய பச்சதே சசியம் இவ ஜாததே போன புல்லு மாறி மண்டி பூண்டு மாறி மண்டி கிடக்கும் மக்கள் பணம் அதான் பணம் இந்த வனத்துக்குள்ள வஸ்துவாக அந்த பெருமம் உண்டு அந்த பெருமம் இதுல விளையாடுறது எல்லாருக்கும் அந்த இருந்து விளையாடுறது அந்த பிரத்யேகாத்ம ஸ்வரூபத்தை அதனால அதுக்கு தத்வனம் சம்பனீயம் என்று பெயர் திக நம்ம பஜனைக்கு வந்த ஆயிடுச்சு உபநிஷதம் உபனிஷத்தை எனக்கு சொல்லு என்று சிஷியன் கேட்க குரு அருகே சொல்றார் பிரதிஷ்டா சர்வாங்காணி சத்தியம் ஆயத்திரூபத்துக்கு உனக்கு அந்த பிரம்மா பிரம்மத்துல மனசு நிற்கணுமான என்ன இருக்கணும்னா தபசு தமஹா கர்மே நீ கர்மானுஷ்டானங்கள் பண்ணணும் மனோ நிகிரம் பண்ணணும் தபசா தபஹா உபாசன பண்ணணும் எல்லாம் உன்னிடத்துல இருக்கணும் பிரதிஷ்டா வேதாகா வேதா பிரதிஷ்டா இதான் உனக்கு ஆசனம் ஆதாரம் கால் பாதம் போல வேதாகா சர்வாங்காய் வேதம் பூரா அந்த உபனிஷதமான புருஷனுக்கு அங்கம் போல இருக்கு சத்தியமாக இருக்கு என்று நினைச்சு கொண்டு நீ புரிஞ்சுக்கோ அப்ப எது அப்படின்னா நாம் அந்த தபசு ரமஹா கர்மா இதெல்லாத்தையும் காப்பாத்தணும் சத்தியத்துல இருக்கணும் அந்த வேதாந்த விசாரம் பண்ணணும் பன்னினியானால் அந்த பரபிரம்மம் நீயேதான் ஆசி மாதிரி உள்ளதெல்லாம் விளையுட்டதான தில்லி தில்லை அந்த வசதி தன் ஸ்வரூபமாவே நிஜானந்தாவே உனக்கு தெரியும் யோ யா ஏதாம் வேத அபக்தே பாப்மான அனந்தேஸ்வர்கே லோகே ஜேயே பிரபுதிஷ்டீ பிரபுதி என்று உபனிஷத் பூர்த்தியாகிறது யோவா ஏதாம் இந்த உபனேஷத்தை யார் வேத தெரிஞ்சு கொண்டிருக்கிறானோ பாக்கியவான் அவன் பாப்மானம் அபகத்திய மோட்ச விரோதமா இருக்கக்கூடிய அஜானமாகிய பாவத்தை தள்ளிவிட்டு அனந்தே சொர்க்கே லோகே முடிவான ஸ்வர்க்கம் கொஞ்ச காலம் இருந்து அழியக்கூடியதான சொர்க்கம் அந்த சொர்க்கத்தை சொல்லலே அனந்தமான சொர்க்கம் அப்படின்னா மோட்சம் அந்த மோட்சம் அதுதான் ஜேயம் மிகவும் ஜேஷ்டமானது அதுல போய் புனராவர்த்ததி அப்படி உபனிஷத் சொல்றது இல்லையா இந்த உபனிஷத் ஜனந மரணம் அடையாமி வாசம் பண்ணிவிடுவா என்று இந்த கேனோபனிஷத் சின்ன உபனிஷத்துதான் இவ்வளவு அழகாக நமக்கு ஆத்ம வித்தியே ரெண்டு சேத்தே தான் வரும் பூரா ி ரேதா வரும் ஆனா பக்தி அதுக்கு லட்சியம் இல்லை ஜானந்தான் லட்சியம் பக்தி இல்லைன்னா ஞானம் எப்படி சித்திக்கும் உபாசிபாட ஓம் ஆயன் து மமாங்காணி வாணச்சு அதுவாணி சர்வம் உபனிஷதம் மாகம்மரா மாமாணமஸ் அணிராமேஜுநூர்மாயிசன்யிசா